நற்றினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் ஹரி நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்வில் உங்களுடன் பகிர வந்துள்ளேன் ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர வந்துள்ளேன் அதாவது தந்திரமும் வெற்றியும் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் பாரசீக பேரரசன் சிந்திய நாட்டினை கைப்பற்றி கப்பம் வாங்க பெரும் கம்ப ஒடியும் பாம்பம் சாகாமலும் செய்யும் முத்தியினை போன்று படை வீரர்களை இழக்காமலும் போரிடாமலும் இருக்க தந்திரம் கையாண்டார் தமது நாட்டு ஒற்றனிடம் ஒரு ஓலையை கொடுத்து பாரசீக மன்னனிடம் சேர்ப்புக்க சொன்னான் பெற்றுக்கொண்ட அடிப்பணிந்து கப்பம் கட்டுவதாக சம்மதம் தெரிவித்துவிட்டு ஓலையை அனுப்பி இருக்கையில் வீணாக ஏன் படையெடுத்து செல்வானே என்ற எண்ணம் எழுந்த போதிலும் ஏதோக்கும் ஓலை பிரித்து பார்ப்போம் என்று எழுதி பிரித்து பார்த்தான் ஓலையில் பறவை எழி தவளை போன்ற மூன்று படங்களும்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 நாம் அனைவரும் பறவையாக மாறி உடனே இங்கிருந்து பறந்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் எலிகளாக மாறி வலைகளுக்குள் பதங்கிக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் தவளைகளாக மாறி ஏரியில் குதிக்க வேண்டும் அவ்விதம் இல்லை என்றால் நீங்கள் யாரும் சொந்த நாட்டிற்கு திரும்ப முடியாது என்ற செய்தியைத்தான் இந்த ஓலையில் காட்டப்பட்டுள்ளது என்று மன்னனிடம் விவரித்தார்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 இவ்வளவு இக்காட்டான நிலையிலும் சிந்திய நாட்டின் மீது படையெடுத்து சென்றால் ஓலையில் கட்டியபடி யாரும் சொந்த நாட்டிற்கு திரும்ப முடியாத ஏன் நிலை ஏற்பட்டு விடுமோ என்று எண்ணி எஞ்சியிருந்த சில நூறு வீரர்களுடன் மிகுந்த துன்பப்பட்டு நாடு திரும்பினான் பாரசீக மன்னன் டேரியாய் சிந்திய மன்னனுக்கு தந்திரம் மட்டுமல்ல இயற்கையும் சாதகமானது